ஐன்ஸ்டினின் சார்பு கோட்பாடு சோதிக்கப்பட்டது பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் தடவையாக சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் ஷேர்பா டென்சிங் இருவரும் எவரஸ்ட் சிகரத்தை தேடி சாதனை படைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெல்ஜியத்தில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டியொன்றில் இடம்பெற்ற கைகலப்பில் மைதானத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் முதல் தடவையாக சோவியத் ஒன்றியத்திற்கு விஜயம் செய்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி எஃப் பதினாறு ஜெட் விமானத்தின் உதிரி பாகங்களை எகிப்தில் தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு போரிஸ் எல்சின் ரஷ்ய குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினாறு ஆண்டுகள் ராணுவ ஆட்சியின் பின்னர் நைஜீரியாவில் அதிபரை மக்கள் தேர்வு செய்தனர் நான்காம் ஆண்டு தேசிய இரண்டாம் உலக போர் நினைவுச் சின்னம் வாஷிங்டனில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் டிஸ்கவரி விண்வெளியோடம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவயோக சுவாமி ஈழத்து சித்தறிவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கில்பர்ட் கெய்த் சிஸ்டன் ஆங்கிலேய கவிஞர் கட்டுரையாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்டின் விக்ரமசிங்க சிங்கள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்சின் நார்கே நேபாள் இந்திய மலையேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவின் முப்பத்தி குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தருமபுரம் ப சுவாமிநாதன் தமிழிசை தேவார பேரறிஞர் 1937 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மானாமக்கின் எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறுமுக தொண்டமான் இலங்கை மலையக அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹேம்பரி டேவி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆண்டு பகாவுல்லா பகாய் சாமியத்தை தோற்றுவித்த பாரசீகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கண்டு சுவாமிகள் ஈழத்து சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சரண் சிங் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டி முத்துலட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை